வணக்கம் மார்ச் முப்பத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. போரும் அமைதியும் என்ற நூலை எழுதியவர் டால்ஸ்டாய் 2. வைதாரை கூட வையாதே என்ற பாடலை எழுதியவர் கடுவெளி சித்தார் 3. கோம்தி நதிக்கரையில் உள்ள புகழ்பெற்ற நகரம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள லக்னோ நான்கு கருங்காடு எனும் பிளாக் பாரஸ்ட் ஜெர்மனி நாட்டில் உள்ளது இந்நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கு நச்சினி டாட்ஜி என்ற இணையதளத்திற்கு வாருங்கள் இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்ற பாடல் இடம்பெற்ற நூல் ஏது இரண்டு எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் யார் மூன்று மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுபவர் யார் நான்கு வாட்டர்லூ போரில் தோல்வி கண்டவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி